முப்பத்தி அப்து ரஹ்மையான ஆகிவிட்டேன் என்று வினவினார் அப்போது அங்கிருந்து அம்மார்பின் யாசிர் அதி அல்லாஹும் அவர்கள் உமர் அதி அல்லாஹன் நானும் நீங்களும் ஒரு பிரயாணத்தில் சென்றோம் அப்போது தண்ணீர் கிடைக்காததால் நீங்கள் தொடரவில்லை நானோ மண்ணில் புரண்டுவிட்டு தொழுதேன் இந்நிகழ்ச்சியை நபி சொல்லாஹூ அலஹல்லம் அவர்களிடம் நான் சொன்னபோது நபி சொல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் தமது இரு கைகளையும் தரையில் அடித்து அவற்றில் ஊதிவிட்டு அவ்விரு கைகளால் தமது முகத்தையும் இரு முன் தடவி காண்பித்து இவ்வாறு செய்திருந்தால் அது உனக்கு போதுமானதாக இருந்தது எனக் கூறிய சம்பவம் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்டார்கள்